صلى الله وعلى سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقال الله تبارك وتعالى الا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخره ليوم نشطط فيه الابصار صدق الله العليم عن بان الله النبلاء அருமையான சகோதரர்களே அல்லாம் ரபுல்லாலின் அனைவருடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றியை நடவுகளை அவனுடைய ஏவர்கள் விளக்கங்கள் கட்டளைகளின் பலி வாழ்க்கையை அமைந்து கொள்வதிலே வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய ஒவ்வொரு ஏவரும் எடைய நலவிற்காக விமோசனத்திற்காக வெற்றிக்காக வேண்டியே கொடுத்திருக்கிறார் எனவே ஈமான் கொண்டுள்ள நாங்கள் வாழ்க்கையின் வெற்றியை அல்லாஹுவின் கட்டளையை தேட வேண்டும் வாழ்க்கையின் நிம்மதியை அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்களில் தேட வேண்டும் இதுவே மூமி நல்லாதவர்களுக்கும் இடையிலே கூடிய வித்தியாசமாக இருக்கிற அல்வாஹு எனக்கும் உங்களுக்கும் அவ்வாவுடைய வாழ்க்கையை நசிப்பாற்றி அருள்வான அன்பா நல்லா நல்லறியார்களே சகோதரர்களே அல்லாஹு ரகுலவின் பலவிதமான குணங்களை கொண்டவர் பல தன்மைகளை கொண்டவர் சில குணங்கள் சில தன்மைகள் அல்லாஹு தாரா அவனுக்கும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறான் அடியார்களும் அந்த தன்மைகள் உள்ளவர்களாக அந்த குணங்கள் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றான் உதாரணத்திற்கு அல்லாஹூரு ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவன் இறக்கம் உள்ளவன் முஸ் கொடைவர்கள் அவன் தாராளணங்கள் அல்லா தன்னிடத்திலே வைத்திருக்கிறான் அந்த குணம் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் அடியாறுகளும் அப்படி இருக்க என்று அல்லாஹ் இருக்கிறான் மன்னிப்பவர்களாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக கருணை காட்டக்கூடியவர்களாக தாராளமாக கொடுத்து உதவக்கூடியவர்களாக பேர் உபகாரிகளாக இருப்பதை விரும்புகிறான் யார் இந்த குணம் உள்ளவர்களாக மாறுவார்களோ அவர்கள் விரும்பக்கூடிய தன்னிடத்திலே ஒன்றடைக்கியிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்லாஹுடைய குணங்களை நீங்கள் உங்களுடைய குணங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஹதிசிலே வந்திருக்கிறது இப்படியான குணங்கள் உள்ளவர்களாக மாற வேண்டும் இரண்டாவது சில குணங்கள் அது அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தமானது அடியார்கள் எவரும் அந்த குணத்தை உடையவராக இருப்பதை அல்லா விரும்புவதில்லை அதில் உதாரணத்துக்கு கபிர் பெருமை புகழ் அது அமது இல்லா புகழ் என்பது அல்லாஹுக்கு சொந்தம் எனவே மனிதர்கள் யாரும் புகழை எதிர்பார்த்து மக்களிடத்திலே புகழை வேண்டி புகழை தேடி எந்த காரியத்தை செய்வதையும் அல்லா விரும்புவதில்லை புகழ் அவனுக்குரியதுலா இல்லஹன் அல்லாவுக்கே எல்லா புகழும் அடியார்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் புகழை அவனுக்கு சொந்தமாக்க வேண்டும் அல்ஹன்லா சாப்பிட்டு முடிச்சாலும் ஒரு உடுப்பு எடுத்தாலும் வாகனத்தில் ஏறினாலும் அல்லாபுகிறது எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் புகழ்றதையே அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் ஹதீஸ்ல வந்திருக்கிறது அவர் அரியான் ஒரு கவலம் உணவை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு கவலத்திற்கும் ஒவ்வொரு குடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மிடர் தண்ணி இருக்கும் அல்லாவை புகழ்வதை அல்லா எதிர்பார்த்துகிறான் அல்லாவுக்கு அடியார்கள் யாராவது புகழை எதிர்பார்த்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ் ஞாபகத்தின் ஆலையில் அவன் மீது மிக கோபம் அடைகிறான் இதே போன்ற ஒன்றுதான் பெருமை கபீரும் அல்லா உயர்ச்சியானவன் பெருமைக்குரியவன் முத்தகப்பில் பெருமைக்குரியவன் பெருமை அடிப்பது அவனுடைய குணம் இந்த பெருமை என்ற குணம் இதில் ஒரு கடுகு அளவு ஒரு அணு அளவிக்கு அல்லது கடு அளவிக்கு கடுகு மணி இந்த கடுகு மணியுடைய அளவிக்கும் ஒரு அடியானுடைய உள்ளத்திலே பெருமையை வருவதை அல்லா ஹதீஸ்ட வந்திருக்கிறது பெருமை அது என்னுடைய ஒரு ஆடை இந்த பெருமையை யார் எடுத்துக்கொண்டு பெருமை அடிப்பார்களோ அவனை நான் நரகில் தள்ளுவேன் என்ற அவ்வாறு சொல்வதாக இன்னமொரு ஹதீஷ வருகிறது ஒரு அணு அளவிற்கு இனிமான் இருந்தாலும் அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பது ஹராம் அவர் எப்படியோ சொருக்கவாசி அவர் சொருக்கவாதி அணுவளவுக்கு இமான் இருந்தாலும் ஒரு கடுகு மணி அளவுக்கு இமான் இருந்தாலும் கிலோ கணக்கல்ல அவனு சொருக்கவாதி இதே நேரத்தில் ஒரு மோமின் உள்ளத்தில் ஒரு கடுகு மணி பெருமை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஆராமாக்கிவிடுகிறார் அவர் மிகப்பெரிய வணக்கசாலியாக இருக்கலாம் இரவெல்லாம் வணங்குபோராக இருக்கலாம் பவர் எல்லாம் வணக்கசாலியாக இருக்கலாம் மிகப்பெரிய கொடையாரியாக தனவந்தராக எல்லாம் இருக்கலாம் ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி போரவரா இருக்கலாம் ஆனா பெருமை ஒரு கடுகு மணியளவு இருந்தாலும் அல்லாஹ் சுவர்க்கத்தை அவருக்கு ஹராமாக்கிவிடுகிறான் அவனை நனக்கு தங்குவான் என்று ஆதிசே வந்திருக்கிறது அல்லாஹ் இவ்வளவு இருக்கிறார் பெருமை இந்த சகாபி கேட்டான் அல்லாவுடைய தூதரே என்னுடைய உடுப்பு அழகாக ஈர்க்கணும் என்று விரும்புகிறோம் செருப்பு அழகான செருப்பாக இருக்கணும் என்று விரும்புகிறோம் கேட்டார்கள் அதாவது அழகாக உடுப்பது அழகாக இருப்பது இது பெருமையா என்று கேட்டார்கள் நாங்கள் இல்லை அல்லாஹ் அல்லாஹ் அழகானவன் அழகாக இருப்பதை விரும்புகிறான் அழகாக இருங்க ஆனா பெருமை என்பது ஒரு உண்மை அதுக்கு நீங்கள் தடையாக இருக்க உண்மையை உங்களிடத்தில் சொல்லப்படும் பொழுது அதை உங்களுடைய உள்ளக்காக வெறுப்பது மறுப்பதை அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை இதே நேரத்தில் நீங்க அழகா இருங்க ஆனா அலங்கோணமாக இருக்கிறவரை பார்த்து சரக்குறைவாக பார்ப்பது தான் திரும்புகிறார்கள் மற்றவர்களை ஏ பார்ப்பது தரக்குறைவாக பார்ப்பது மற்றவர்களை ஏலனமாக பேசுவது தண்ணீர் பெரியவர் என்று மனதில் எடுப்பது அடையாளம் பெருமை இன்னும் சில குணங்கள் அல்லாவு தாலா அவனுக்கும் ஹராமாக்கி கொண்டார் அவனும் செய்தது அந்த குணத்தை அல்லா தனக்கும் எடுத்துக் கொள்வதில்லை அடியார்களுக்கும் ஹராமாகி வைத்திருந்தார் பயங்கரமான குணமாக இருக்கும் அல்லாவும் அதை எடுக்கவில்லை அல்லாஹ் தனக்கு ஹராமாக கொண்டான் என்று அடிசைய வந்திருக்கிறார் அல்லாஹ் ஹராமாக்கி கொள்ள அர்த்தம் என்ன அல்லாவிடத்தில் அது நிகழ முடியாது அடிசல வருகிறது நியாய அறியார்களே இன்னை ஹரம் தோ நூதான் அசி நான் எனக்கே அநியாயம் இதை ஹராமாக்கி கொண்டேன் நான் அநியாயம் செய்வதில்லை முன்னாக அல்லா மனிதர்களுக்கு கொஞ்சமேனும் அநியாயம் செய்வதில்லை அநியாயத்தை நான் எனக்கு தடுத்துக் கொண்டேன் தவிர்த்து கொண்டேன் நான் அநியாயம் செய்வதில் ஆலையில் யாருக்கும் அநியாயம் நிகழக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் என்கிற தராசியை வைத்திருக்கிறேன் சராசியே வைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் பாரபட்சம் கிடையாது அவர் ஒரு செல்வந்தர் அவர் ஒரு படித்தவர் அவரது பட்டதாரி அவரது அரசன் அல்ல யாரை பார்க்கிறேன் அது யாரா இருக்கலாம் அது கொம்பில்லாத ஆடு பொம்புள்ள ஆடாக இருக்கலாம் அநியாயம் அல்லாவால் நிகழாது நியாயமாக அது எனவே அநியாயத்தை நான் எனக்கு தவிர்த்துக் கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் அதனை வைத்திருக்கிறேன் பல சவாலமோ உங்களுக்கு இடையில் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லா சொல்லியிருக்கிறார் அன்பால் அவர்களே இந்த தவிர்த்துக் கொண்டார் செய்வதில்லை அளவேனும் அணுவளவேனும் அல்லாவிடத்தில் அநியாயம் நிகழ முடியாது இதனை அல்லா நடக்கும் மத்தியிலும் ஹராமாகவே வைத்திருக்கிறார் எவ்வளவு பயங்கரமான குணமாக இருக்கும் ஆனால் இன்று எம்முடைய வாழ்க்கையை இந்த ஒரு குணத்தை எடுத்து பாருங்கள் இந்த குணம் தன்மை இல்லாத இடம் எதையும் பார்க்க முடியாது கணவன் மனைவி கன்னியாயம் மனைவி கணவனுக்கு கன்யாயம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முதலாளி தொழிலாளிக்கு தொழிலாளிகள் முதலாளிக்கு பக்கத்து வீட்டாளர்களுக்கு நண்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் பதவியில் உள்ளவர்கள் பொறுப்புள்ளவர்கள் என்றெல்லாம் அநியாயம் நிரம்பி இருக்கிறது அநியாயம் இல்லாத ஒரு இடத்தை தேடி எடுப்பது என்பது சிரமம் அநியாயம் நிகழ்கிறது مررت இவரு கையம் ரகமது மிகப்பெரிய ஒரு அதிசுடீமா சொல்லுவாங்க மனிதனே நீ பால் அடைந்து போயிருக்கூடிய ஒரு ஊரை கண்டால் ஊர் எப்படி இருக்கிறது பால் அடைஞ்சி பழக்கத்தில் இப்படியான ஒரு ஊரை கண்டால் இதே மாதிரி ஒரு குடும்பம் சீரழிந்து போயிருக்க அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் அவருடைய குடும்பம் அது சின்ன பின்னமாகும் ஒட்டுமே ஒற்றுமே இத்தோடு பெருத்து குடும்பத்தை நீ இருப்பதை நீ பார்த்தால் நல்லா இருந்த சுகமாக இருந்தவங்க பயங்கரமான நோய்க்கு தள்ளப்பட்டிருப்பதை நீ கண்டால் சுஃபியான் சௌரி சொல்வாங்க நல்ல விலகிக்கோ இப்ப சொல்லப்பட்டவர்களுக்கு இடையில் அநியாயம் தான் அனுப்பிறார்கள் குடும்பம் சீரழிந்து அது அநியாயத்தின் விபரீதம் முடிவு செல்வம் இழந்து சீரழிவு தொழில் வியாபாரம் சீரழிந்து போயிருக்கிறது அநியாயம் இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இதுபோன்று இப்படி கசீர் அகமதுல்லா அருகே அவர்கள் சொல்வார்கள் உலா கையில் அனுபவம் என்ற புறான் வசனம் அல்லாவும் அவர்களை சபிக்கின்றார் சபிப்பவர்கள் எல்லோருமே சபிக்கிறார்கள் என்ற வசனம் இந்த வசனத்துக்கு கூட்டுக்குள்ளே இறந்து மறுகின்றன மிருகங்கள் காற்றிலே செத்து மறுகின்றன ஊர்வினங்கள் பொந்துக்குள்ளே சாகின்றன இதெல்லாம் அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தினுடைய முடிவுதான் எனவே இந்த பறவைகளும் இந்த பட்சிகளும் இந்த ஊர்வலங்களும் இந்த மிருகங்களும் சொன்னார்கள் எல்லாம் இந்த அநியாயம் செய்கிறவனுக்கு பதுவா செய்ய மனிதன் மட்டுமல்ல ஏவன் தப்ப போறான் அநியாயம் எவ்வளவு விபரீதம் எவரிடத்திலே கடுகவே அநியாயம் இருக்கிறதோ தன் மனைவிக்கோ பிள்ளைக்கோ தன்னுடைய குடும்பத்தினருக்கோ முஸ்லீம்களுக்கோல்லாதவர்களுக்கோ மிருகங்களுக்கும் அநியாயம் இருக்கிறதா அநியாயம் நடந்தால் முடிவு ரொம்ப பயங்கரமானது உலகத்திலிருந்தான் ஆகத்திலிருந்தான் சபிக்கக்கூடிய இந்த எல்லா படைப்பிடங்களும் அவனை சபித்து தொலைக்கின்றன என்றார்கள் எவன் தப்ப போறான் அநியாயம் தந்த வாழ்க்கையில் வந்தான் ஒவ்வொரு நாளும் வீட்டில இருந்து வெளியே வரும் பொழுது ஒரு துபா உருவாக்குங்க வீட்டுக்கு வெளியே போறேன் இந்த வெளியே போற சந்தர்ப்பத்தில் யாரும் வழிகட்டு போகக்கூடாது வழிகடுக்கவும் யாராலும் நான் கால் சருகக்கூடிய ஒரு மனிதனாக மாறவும் கூடாது மூணாவது என்னையால் கொஞ்சமேனும் பிறருக்கு அநியாயம் நடக்க கூடாது மற்றவர்களால் எனக்கு அநியாயம் நடக்க கூடாது நான்காவது நான் முட்டாள்தனமாக யாருடன் நடக்கக்கூடாது மக்கள் என்னோடு முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக் கூடாது இவைகளை விட்டு நான் பாதுகாப்பேடுகிறேன் என்று துவா ஓதி கொண்டுதான் வீட்டில் வெளிவருவார்கள் அநியாயம் இவ்வளோ பயங்கரம் வீட்டிலிருந்து வரும்பொழுது துவா செய்வார்கள் அன்பானவர்களே இன்று இந்த அநியாயம் என்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக நிலம்பி இருக்கிறது கணவனை எடுங்க மனைவிக்கு எவ்வளவு அநியாயம் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கிற வியாபாரத்திலே அநியாயம் தொழிலாளிகளுக்கு மத்தியில அநியாயம் அன்பானவர்களுடைய தேசல்ல மனமல்ல பெருசு மரியாதை அல்ல பெருசு அநியாயத்தின் மூலம் அறியும் என்றால் ஒரு நஷ்டம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட முடியாது அவர்கள் இந்த அநியாயத்தை விட்டு இவ்வளவு பாதுகாக்கின்றார்கள் அன்பானவர்களே அல்லா தல்லா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான் பசனத்தை நல்ல நின்று வச்சுக்கொள்ள நாங்கள் எல்லாரும் நிச்சயம் இளைத்தவன் வெற்றி பெறவே மாட்டான் அநியாயம் இழைத்தவன் வெற்றி பெறவே மாட்டான் அவன் குடும்ப வாழ்க்கையை வெற்றி அடைய மாட்டான் அவன் தொழில் வெற்றி அடைய மாட்டான் வியாபாரத்தில் வெற்றி அடைய மாட்டான் அவன் அரசியல் வெற்றி அடைய மாட்டான் அவன் வெற்றி அடையவே மாட்டான் என்கிறது முடிவை இன்னொரு நினைச்சு கொள்ளாதீங்க அநியாயம் செஞ்சவங்க எல்லாம் நல்ல மாதிரி தெரியுது கொஞ்ச நாளைக்கு நல்ல மாதிரி அநியாயம் செய்யறவன் நல்ல இருக்கிறது போல தெரியுது அல்லா சொல்றான் குரான் நினைக்காதீங்க நினைக்காதீங்க கண்டிப்பா நினைக்காதீங்க அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை விட்டும் கணக்கு இல்லாமல் இருக்கிறான் நினைக்காதீங்க அல்லாஹ் அவர்களை பிடிப்பதற்கு விட்டு கொடுத்திருக்கிறான் உலகத்திலையும் பிடிப்பான் சீரழிவு அழிவு நாசம் மௌத்துக்கு பின்னாலும் மிகப்பெரிய அப்பாயம் இருக்கிறது அன்பானவர்களே அல்லாஹ் பரதியாளன் அல்ல அநியாயக்காரர்களை மறந்தவனாக இருக்கிறான் என்று நினைக்காதீர்கள் இந்த ஆயத்தை நாங்க ஒரே ஓத வேணும் எங்களால் ஒரு அநியாயம் நடக்குதா அநியாயம் நடக்கும்பொழுது இந்த ஆயத்தோதுங்க அல்லாஹ் சொல்றான் அநியாயக்காரர்களை விட்டு அவன் பராமுகமா இருக்கிறான் நினைக்காதீங்க யார் யாருக்கு கணியாயம் செய்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்காம இருக்கிறான் நினைக்காதீங்க அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் பிடி நிச்சயம் கட்டாயம் நபி அவர்கள் எவ்வளவு பேண்கள் காட்டினார்கள் பாருங்க கடன் இருக்காங்க கடன் கடனை கொடுக்கிற நேரம் இருக்கிறது ஊருக்கு நேரத்துக்கு முன்னாலேயே அந்த கிராமவாசி வந்து என்ன கடனை தாங்கன்னு கேட்டு குடிச்சாரு நபியா சொன்னாங்க இப்ப என் கையில இல்லப்பா நேரம் நீக்குது நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கடனை இல்ல ஏன்னா கடனை தளத்தான் வேணும் கடினமா பேசிட்டாரு சத்தமா பேசோடு தரவே தைரிய ரசூ சல்லா வாலிவா இந்த சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க கடன் கேட்டவர் சத்தம் போட்டு பேசினவரை பார்த்து இந்த சத்தம் போட்ட கிராமவாசிக்கு அந்த சகாபாக்களை பார்த்து நம்பியா கேட்டாங்க நீங்க அவரோட அல்லவா இருந்திருக்க வேண்டும் எனக்கு சார்பாக பேசாம அவருக்கு சார்பாக அல்லவா நீங்க நீங்க ஏன் அவர் சார்பா இருக்கிறீங்க வர்கள் நோன்றான் எதுக்கும் ஒன்று செய்கிறாரவன் அவனுக்கு ஒரு ஆள் பலம் இல்ல சண்டித்தனம் இல்ல அவனுக்கு ஒரு பலவீனமானவன் அவன் யாருக்காவது ஒரு ஹக்க கொடுத்துட்டேன் தைரியமாக அவன் தான் ஏன் ஹக்கா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத உம்மத்தை இந்தக்கி பச்சத்தில் அல்லவனும் வீரரும் குடுத்துட்டு அந்த குடுத்தத்தை எடுக்கிறதுக்கு பாத்துற பாது கோல் எத்தனை பயமுறுத்தல் எத்தனை அச்சுறுத்தல் மனைவியோட ஈக்கணுமா ஒழுங்கு புள்ளையில் வேணுமா அன்பாளவர்களுடைய அநியாயம் அது மேல அவர் அநியாயத்துல உண்மைத்தான் திருச்சு நபியாவ சொல்றாங்க நபியா அவங்க அனுப்பி கொஞ்சம் பணம் கேட்டாலும் பீச்ச பழம் கேட்டெடுத்து இவருக்கு கொடுத்து அனுப்பினாங்க அன்பானவர்களே அநியாயம் சொன்னாங்க வால் கையில் பணம் உள்ளவர் வசதி உள்ளவர் கடையில சாமான உள்ளவர் தான் எடுத்த கடனை கொடுக்காம யார் ரோல் பண்றாங்களோ சொன்னாங்க அநியாயக்காரன் மற்றவருடைய பணத்தை வச்சு அவன் சம்பாதிக்கிறான் கடனை எடுத்து கொடுக்காம ஒரு அநியாயன் இதே போல யாருக்கு கொடுக்க ஒரு மனிர் ஒரு மனிதனுடைய செல்வம் ஒரு மனிதனுடைய மானம் அறியாத கௌரவம் இது காபத்துள்ளா போல கௌரவமானது இது எந்த முஸ்லீம் கைவைக்கேடா இன்னொரு முஸ்லீம் உயிர் இல்ல இன்னொரு முஸ்லிமுடைய செல்வத்தில இன்னொரு முஸ்லீமுடைய மான மரியாதையில யாரும் கைவை சேராதுல்லா எப்படி கண்ணியமானது அது கூட ஆனால் யார் கொடுக்க வேண்டியது கொடுக்காம இழுத்தடிக்கிறாரோ நபியா சொன்னாங்க இவன் மான மரியாதையை குடைக்கிறது ஜாயிஸ் இவன் ஏமாத்துக்காரேன் இவன் பொய்க்காரன் இவன் இப்படி கோப்பி ஊத்துற இவன் இப்படி செய்யறவன் என்று மக்களுக்கு அம்பலப்படுத்துறது மார்க்க அனுமதி ஆனா மானத்தை போக்குங்க என்ன மானத்தை இந்த விஷயத்துல மட்டும் இவன் இப்படி ஏமாத்துக்காரன் இவன் வியாபாரத்தில் இப்படியானவன் அன்பானவர்களே ரவி அவன் சொன்னாங்க அநியாயக்காரன் இதே போல கொஞ்சம் யோசிங்க வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு எப்படி அநியாயம் ஒருத்தர் கண்டனர் போட்டிச்சார் சிறப்பில் விற்று கேன்டனர் தூங்குது அப்படி இவர் இவரும் நஷ்டத்துக்கு சாமரத்தை கொடுத்துட்டார் மிகப்பெரிய அநியாயம் வியாபாரிகள் வியாபாரிக்கு அநியாயம் வியாபாரிகள் தன்னு தவிர போய் வாடிக்கையாளர்களுக்கு அநியாயம் அநியாயம் இல்லாத ஒரு தொழில் ஒரு வியாபாரி ஒரு வியாபாரத்தை பார்க்க முடியாது அன்பானவர்களே இன்று வியாபாரத்தில் இந்த அளவுக்கு நிரம்பி போயிருக்கிறது இதே போல குடும்ப வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எங்களுக்கு மத்தியில் உள்ள இந்த அநியாயத்திற்கு அளவு எ போட்டு பார்க்க முடியாது பேச்சில் எத்தனை விதமான நியாயம் வாப்ப மூத்த ஆகிட்டாங்க தாயுடைய வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்கிறது அல்லது பால் குடிக்கிற பிள்ளை ஒன்று இருக்கிறது மூத்த நாணமாரி இருக்கிறாங்க வசதி இருக்குது வாப்ப சொத்து வாப மூத்தா போயிட்டாங்களா நாற்பது வயசு மகனுக்கு என்ன பங்கு அந்த வாப்பட சொத்துல இருக்கிறதோ அதே பங்கு பால் குடிச்சு கொண்ட பிள்ளைக்கும் இருக்கிறதே என்கிறத மறக்காதீங்க அல்லதீனியா குழு தூணி யார் இந்த தன்னுடைய தம்பி தன்னுடைய தங்கட்சி பால் குடிச்ச புள்ள அந்த சொத்தையும் நீங்க யாராவது விழுங்கினால் சாப்பிட்டால் விலகிக்கோங்க அநியாயத்தை நெருப்ப சாப்பிடுறீங்க விலகிக்கோங்க குரான் சொல்கிறது துனியால மட்டுமல்ல ஆகிர நரகம் உங்களுக்கு தயாராக எதனால் குழந்த புள்ளைக்கு செஞ்ச அநியாயம் வாப்பட சொத்து குழந்தைக்கு ஆற்று எவ்வளவு குடும்பத்துக்குள்ள அநியாயம் இவர் ஒரு நாளும் முற்படியாக மாட்டார் இவர் நினைக்கப்படாத நல்லவிண்டி இவர் பாடமாக்கு முரான் வசனத்தை நினைக்கிறீங்க அநியாயக்காரர்கள் மட்டுமல்ல மறந்திருக்கிறார் அடுத்த அநியாயக்காரர்கள் ஜமாட்டார்கள் நினைவு பெற்றுக் கொள்வோம் குழந்த பிள்ளையில இருந்து அநியாயமாறணும் கடையில வேலை செய்யற தொழிலாளிக்கு சம்பளத்தில் அநியாயம் சொன்னாங்க இந்த அநியாயத்தை விட்டு தப்பிச்சு கொள்றதுக்கு அவன் சம்பளத்தை உரிய நேரத்தை கொடுத்துருங்க அவ்வேளை செஞ்சு வேல்வ தனியை முன்னால கொடுத்திருங்க அவன் கொடுக்க வேண்டிய அக்க முதலாளி முதலாளி கடன் மாசக்கடகு தொழிலாளிக்கு தனக்கு வேலை செயலருக்கு கடன் முதலாளி சல்ல பஞ்சம் இல்ல அன்பானவர்கள் அநியாயத்தை பயந்துக்கோங்க தொழிலாளிக்கு அநியாயம் மனைவிக்கு அநியாயம் பிள்ளைகளுக்கு அநியாயம் தன்னுடைய சகோ குடும்பத்துக்கு அநியாயம் ஒரு பூண குட்டிக்கு அநியாயம் செய்தால் ஒரு பெண் பூண குட்டிக்கு மனுஷனுக்கு அல்ல ஒரு பூனைக்கு அநியாயம் அல்லா அவளை நனச்சு தள்ளினான் அன்பானவர்களே அநியாயம் இவ்வளவு மாணதூரமான கூட்டம் வந்தாங்க நபியா அவங்க மக்களை பார்த்து நீங்க ஹபஷால கண்ட ஒரு நல்ல ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்லுங்கிறதே என்றார் அந்த மக்கள் சொன்னாங்க அல்லாவுடைய சூரரேனாக ஹபசால பார்த்தோம் ஆச்சரியமான ஒரு உள்ளத்தை உரத்தில் ஒரு கிணவி பெண்மணி தலையில ஒரு தண்ணி குடத்தை எடுத்துக்கொண்டு போறார் பின்னால் ஒரு வாலிபர் ஓடி வந்து அந்த கிழவியுடைய தோல்ல கைய வச்சு ஒரு குழுக்கு நான் அந்த தண்ணி குடல் கீழே விழுந்து உடையிருச்சு அந்த கிழவி பெண் திரும்பி பார்த்து இரண்டு முழங்காலையின் கீழ குத்தி உட்கார்ந்து சொன்னால் الله للحكم, حالي حالي அந்த கிழவி சொல்கிறான் அநியாயக்காரணே அல்லா நீலம் செலுத்துவதற்கு அவன் அடியார்களுக்கு மத்தியிலே வந்து நிற்கும் பொழுது எனக்கும் உனக்கும் என்ன நடக்கும் என்பதை சண்டித்தனமா உனட தைரியமா உனட வீரமா நீ செஞ்ச அநியாயத்துக்கு எனக்கும் உனக்கும் கிராமத்தில் அல்லா அவனுடைய குறிச்சியை வைத்து அவன் நீளம் செலுத்துவதற்கு வந்த பொழுது அங்க பார்த்து கொள்வோம் உனக்கும் எனக்கும் என்ன நடக்கும் உனக்கும் எனக்கும் இடையில என்ன நடக்கும் உண்மையே சொன்னால் உண்மையே சொன்னால் உண்மையே சொன்னால் அன்பான மனசுக்கு எடுப்போம் யார் கிட்ட யார் கணியாயம் நடக்கிறோம் விலகிக் கொள்வோம் அல்லாஹ் நீரம் செலுத்துவதற்கு வரும் நாளில் எனக்கும் இவருக்கும் இடையில என்ன நடக்கும் என்பதை யோசிப்போம் சொன்னாங்க நாளையில் மிகப்பெரிய பங்களோட்காரன் யார் என்றால் மிகப்பெரிய பங்களோட்காரன் யார் என்றால் இஹ்லாசோடு தொழுகையாளி இஹ்லாசோடு நோம்பு பிடிச்ச நோம்பாளி மேலிக்கு மேலாசோட இந்த எல்லா அமல்களையும் பேணிப்பாக இருந்தவர் இவர் மறுமை நாளில மிகப்பெரிய பங்களூற்ற அது எப்படி சொன்னான் நவியாங்க ஒரு மனிதர் வருவார் மஷர் மைதானத்திற்கு அவரோட பல மலைகள் என்ன மலை நோம்பு மலை தொடுகி மலைகள் அர்த்தம் என்ன எஹாசோட செஞ்சிருக்கிறார் எல்லா சில்லாம செஞ்சா மலைய விட்டு ஒரு தூசி மீட்டாசூரா அது காத்துல வரந்திருக்கும் ஆனால் தம் மனமார் இவ்வாதத்தோட வருகிறார் மனைவி பெரிய வணக்கசாலி இஹ்லா சோட செஞ்சிருக்கிறார் சிலருக்கு கண்ணத்தில் அரைஞ்சிருக்கிறார் இந்த வார்த்தைய நவியன் சொன்னாங்க கண்ணத்தில் அரைஞ்சிருக்கிறார் சிலருக்கு திட்டி இருக்கிறார் ஏற்றி இருக்கிறார் என்னோட வாய் தொடர்ந்தாலே மற்றவனுக்கு திறன் அவதூர் பலாய்க்கிறார் இன்னும் மத்தோடைய செல்வத்தை அப்பகரிச்சிருக்கிறார் ஊட்ட பறிச்சி கதைய பறிச்சி காணிய பரிச்சி சொந்த பரிட்சி கல்லட்டியை செஞ்சு நினைவிட மாதிரி பொய் செல்லி ஏமாத்தி வியாபாரம் செஞ்சு மற்றபத்தை சாப்பட்டு இருக்கிறார் மத்தபடிய உடலில் காயப்படுத்தி ரத்தம் ஓட்டி இருக்கிறார் இப்படி எல்லாம் அன்பானவர்கள் அறிவிப்பான் இவர் சொருக்கம் போ வந்திருக்கிறாரு எடுக்க வேண்டியவோ வந்து எடுத்துக்கோங்க நல்ல மாதிரி வணக்கசாலி இப்ப யாரு தொழில்ல முதலாளி தொழிலாளிக்கு தொழிலாளி முதலாளிக்கு கணவன் மனைவிக்கு மனைவ கணவனுக்கே பெற்றோர் பிள்ளைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கே இதே போல யார் யாருக்கு ஏற்றி அவதூறு கோல் சொல்லி அடித்து ரத்தம் ஓட்டி மற்றவரைய சொத்து செல்வங்களை அபகரிச்சு பிணையாக சம்பாதிச்சு இத்தனை வகையான அநியாயத்தை செய்து யாரெல்லாம் வருவாங்களோ எல்லாரும் வருவாங்க யாரா எனக்கு இப்படி அணையம் செய்தான் எனக்கு இப்படி அநியாயம் செய்யும் நான் இப்படி ஒரு திருமணம் பேசினேன் திருமணம் பேசினது உடச்சி அநியாயம் செய்தார் ஒரு கட்டளை இருந்து அநியாயம் செய்தார் யாரு தான் தொழிலுக்கு அநியாயம் செய்தார் யாபாரத்துக்கு அநியாயம் செய்தார் அல்லா தாலா இவருடைய மலைகள் இருந்து எடுத்துக் கொடுப்பார் மலைகள் இருந்து அந்த வந்த மனுஷன் காபத்துள்ளாத கண்ணாலே பாதிக்க மாட்டார் ஆனா அஜி செஞ்ச அமல்கள் அவருக்கு சக்கராத்தே கொடுத்து இல்லைன்னு மனுஷன் சாதாரணமான மனுஷன் அநியாயம் செய்யப்பட்டவர் ஆனா நிறைய சக்கராத்து கொடுத்த நன்மைகளை சுமந்து கொள்கிறார் அப்படித்தானே நாங்க என்னென்ன வகையில எத்தனை இடங்கள் அநியாயம் செய்யிருக்கோமோ நினைச்சு கொள்ளுங்க என்னோட பின்னு கால எத்தனை விதமான மக்கள் சிவுட போறாங்க என்ன மனைவி நிற்பான் பிள்ளைகள் நிற்பார்கள் நிற்பார்கள் முஸ்லீம் அல்ல பக்கத்து வீட்டார்கள் தொழிலாளர் நிற்பான் எல்லாரும் பின்னால் நிற்பாங்க விடமாட்டாங்க கொடுத்து முடிஞ்சு இவரு கிட்ட மலையெல்லாம் கரைஞ்சிருச்சு மலை இல்ல இப்ப அல்லா என்ன செய்வான் அவர்கள்ட்ட உள்ள பாவங்களை எடுத்து இவருக்கு போடுவான் இந்த நல்ல மனுஷன் வாழ்க்கையிலேயே சாராயம் குடிச்ச இல்ல ஆனா எவனோ சாராயம் குடிச்ச பாவத்தை இவர் சுமக்கிறாரே சூது விளையாடினதே இல்ல அவன் சூது விளையாடி அநியாயம் செய்யப்பட்டவன் அவன் பாவம் இல்லாத இவர் சுமக்கிறாரே வட்டி கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல ஆனா மற்றவனோட வட்டி எல்லாம் சுமந்துகிறாரே விபச்சாரத்தை சுமந்துக்கிறாரே அநியாய் செஞ்சதுனால அன்பானவர்களே அநியாயக்காரன் அவன் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு சதத்துக்கும் வட்டி கொடுக்கல வட்டி எடுக்கல ஆனால் இருப்பான் விபச்சாரம் செய்யல நல்ல மனிதன் அநியாயக்காரனாக இருந்தார் அவன் கியாமத்தினாலில் ஒரு விபச்சார கூட்டத்தை சுமப்பான் பட்டியல் கூட்டத்தை சுமக்க வேண்டிய ஏற்படும் சூடுவழையான கூட்டத்தை சுமக்க சாராயம் குடித்த கூட்டத்தை சுமக்க வேண்டிய ஏற்படும் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் மூலமாக பயந்து கொள்வோம் அன்பானவர்கள் அநியாயம் லேசானதல்ல எனவே இவ்வளவு பயங்கரமான அநியாயம் நமியாங்க அவர்கள் அனுப்பும் பொழுது நமியாவ சொன்னாங்க அனுப்புகிறேன் அவங்களுக்கு தாவத் கொடுங்க தீன படிச்சு கொடுங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க இதுதான் ஏன் உங்களுடைய கடைசி சந்திப்பு இதுக்கு பின்னால சந்திக்க மாட்டீங்க கடைசி சந்தர்ப்பத்துல நம்பியா சொல்லக்கூடிய கடைசி புத்தி மாதிரிய பாருங்க அநியாயம் செய்யப்பட்டவன் எம்எல்ஏ யார் இல்லை இன்னும் முஸ்லிம்கள் இல்ல இப்பதான் தாவத்துக்கு போக போறாரு அங்குள்ளவங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே யூத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக வாயால என்ன வருதோ அல்லா கதூர் செய்வார் முஸ்லீம்களை வாயால மட்டுமல்ல எனவே அநியாயம் செய்யப்பட்டவன் வாயால் வரக்கூடிய மனதிலிருந்து ஏற்படக்கூடிய மன அழுத்தம் மன உருத்தம் மன பயந்து கொள்ந்துவோம் அன்பவர்களே தொழிலாளியுடைய விஷயத்திலேயே பயப்படுவோம் மனைவி பிள்ளைகளின் விஷயத்திலேயே பயப்படுவோம் திருமண விஷயத்திலே பயப்படுவோம் முஸ்லீம்களிடம் பயப்படுவோம் முஸ்லிம் அல்லாதவர்கள் மனிதர்களிடம் பயப்படுவோம் அநியாயம் கடுகளவு அல்லாஹ் நரகவாசி அவன் நரகத்துக்குரியவன் என்று அல்லாஹு சொல்லி வைத்திருக்கிறான் எனவே அல்லாஹு நம் அனைவரையும் இந்த பயங்கரமான குணத்தை விட்டும் பாதுகாத்தடுவானாக யா அல்லா எங்களை பாதுகாப்பாயாக நீ விரும்பக்கூடிய குணங்களை தந்தருவாயாக நீ வெறுக்கக்கூடிய குணத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக நாங்கள் கொள்கையாளர்கள் நோன்பாடுகள் நாங்கள் தக்கா கொடுப்பவர்கள் தான தர்மம் கொடுப்பவர்கள் ஆனால் யா அநியாயம் நிரம்பி இருக்கிறது அநியாயம் செய்யாமத்தனின் ஆலையில் எல்லாத்தையுமே அழித்துவிடும் யா அல்லா அநியாயத்தை விட்டு மிகளை முழு மனித சமுதாயத்தை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக பாதுகாப்பாயாக